என்னுடைய அளவிற்கு இருபினாலே சென்ற வாரம் முழுவதிலும் சேதம் கால எல்லாவித ஆபத்துகளுக்கும் அழிவுகளுக்கும் பத்துகளுக்கும் நம்முடைய தேவனாக இக்கத்தினுடைய பலத்தகரவையை எல்லா பாவ சேதங்களுக்கும் இந்த வாரத்தின் முதல் நாள் ஆகின்ற மர நிகழ்ச்சி நாளிலே மகிழ்ச்சியோடு கருத்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக தேவகளுக்கு அளித்திருக்கிற சொல்லும்படியாத ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நின்று செலுத்திக் கொள்ள கடன்பட்டவர்களாக இருக்கின்றோம் இந்த நாடு ஆவியானவர் நம்முடைய ஆத்மாகளுக்கு புரோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தி தரப்போரு சில வேத பாகங்களை மந்தபத்தோடு அப்போ ஸ்லாந்தி பரிசுத்த போதும் குறிந்தியர்களின் இரண்டாவது நிருபம் ஆறாவது அதிகாரம் மூன்றாவது ஒரு விடுவாசிக்கலாம் ரெண்டு நாங்கள் எ தேவ ஊழியக்காரராக விளங்கப்படுகிறோம் என்று அப்போ சராய பிரசுத்த பவுல் எழுதுகின்றார் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு இந்த ஊழியம் என்று சொல்வது தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியர் அவர் அநேகர் ஊழியங்களை ஆரம்பிப்பார்கள் எப்படியோ போட்டுவிட்டு போயிடுவார்கள் வருமானம் இருந்தாலும் செய்வார்கள் வசதி இருந்தாலும் செய்வார்கள் இல்லாமல் போனால் போட்டுவிட்டு போக அவர்களுடைய ஊழியம் போட்டுவிட்டு போவார்கள் இங்கு வேதும் சொல்லுகிறது இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொந்திலும் இடம் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலாய் நீங்கள் தேவை ஊழியக்காரனாக விளங்கப்படுகிறோம் என்று பௌரடியார் தேவ ஜனங்களாகி நாம் கலந்து கொண்டிருக்கிற இந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் என்பதை அன்பு உணர்ந்து இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு ஒவ்வொருவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆமியான திருளம் பெற்றுகின்றார் இந்த ஊழிய திருமணமாக பெற்றிருக்கின்ற நண்பர்களை பாதுகாத்துக் கொள்வதும் இனிவேலும் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பெற்றுக் கொள்வதும் அவசியமானதாக மாத்திரமல்ல இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்று பரிசுத்தாவியான ஒரு திரும்ப பெற்றுகிறார்கள் இந்த ஊழியம் என்று சொல்லும்பொழுது அப்போது சில நணிகள் பதிமூன்றாம் இரண்டாவது சமக்கம் ஆசைக்கின்ற நேரத்திலே உருவாக்கப்பட்ட ஊழியம் என்று சொல்லி இங்கே பரிசுத்தில எழுந்துகிறதும் அவர்கள் கருத்திற்கு ஆராதனை செய்து உபவாசித்து உபாசித்துக் கொண்டிருக்கின்ற போது சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருமம்பார் இங்கு பரிசுத்த வேதாகம் எழுதியிருக்கின்றது பரிசுத்த ஆவியானவர் யார் தம்முடைய ஊழியத்திற்காக தெரிந்து கொள்கின்றார்களோ அவரோதான் அந்த ஊழியத்தை செய்யவேண்டும் அந்த ஊழியத்திலே கலந்து கொண்ட யாரும் அந்த ஊழியர் குற்றப்படாதபடிக்கு நடந்துவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது ஒரு காரியத்தை அழைக்கப்பட்டால் மேலும் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தானா ஏற்படுவதில்லை ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறதில்லை என்று சொல்லி பரிசுத்தாமி அனுமதி திருப்பார் த்துக்கெல்லாம் வருகிறார் மேலும் ஆர்வனை போல தேவையான அழைக்கப்பட்டாலே ஒருவோனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாக ஏற்படுகிறது படித்து பட்டம் பெற்றவர்கள் வீடி படித்தவர்கள் எல்லாரும் போதைகளாக ஆகிவிட முடியும் அதற்கு ஒரு பட்டப்படிப்பு இருக்கிறது பட்டதாரிகள் எல்லாரும் இந்த ஊழியத்தில் பங்கு கொடுவார்கள் இந்த வேதத்தில் அழைக்கப்பட்ட ஊழியத்தை குறித்து பகல் எழுந்தபோது பொது உடன்படிக்கையின் ஊழியம் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனக்காக வாசிக்கின்ற பொழுது ரெண்டு குழந்தையர் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் புது உடன்படிக்கையின் ஊழியர்க்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார் அந்த உடன்படிக்கு எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது எழுத்துக் கொள்ளுகிறது ஆவியும் உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி அவர் பகல் அடியாக இப்படி சொல்லுகின்றார் மூத மதத்தைச் சேர்ந்த பெருந்தலைவர் மூதமதம்தான் உலகத்திலே பெரிய மதம் அதன் மக்களுக்கு மீட்புண்டு அறிந்திருந்தனர் ால் உண்டாகியாவம்னிப்பு அடைந்து கொண்ட பிறகு இது ஒரு புது உடன்படிக்கையின் ஊழியம் என்று சொல்லி அவர் சொல்லுகின்ற புது உடன்படிக்கை ஊழியக்காராயிருக்கும்படி அவரை எங்களை தகுதியுள்ளவராக்கினார் அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக ஆவிக்குரியதாக இருக்கிறது எழுத்துக் கொள்ளுகிறது ஆவியை உயிர்ப்பிக்கிறது பயர்பாட்டு முடித்து கொடுத்து அவர் சொல்லும்போது எழுதி வைத்த ஊழியை மாத்திரம் தானே தவிர அது ஆவிக்குரிய ஊழியமாக இல்லை அந்த இடத்தை மீறிவிட்டால் அந்த ஆட்களை கொண்டு விடுகின்றது ஆகையினால் கொள்ளக்கூடிய ஊழியமாக இருந்தது இந்த ஊழியை உயிர்ப்பிக்கிற ஊழியமாக இருக்கின்றது பாலத்திலே மறித்து போன மக்களை உயிர்ப்பிக்கிற ஒரு ஊழியமாக இருக்கின்றபடியால் அது இயேசுடன் ரத்தத்தினால் நடக்கின்றபடினால் அந்த புது உடன்படிக்கையின் ஊழியக்காரனாக எங்களை நியமித்தார் என்று பவுரடியார்கள் சொல்லுகின்றார்கள் இருபதாவது சமத்துவம் வாசிக்கின்ற பொழுது உயர்சு கரிச விதமாக தோடுகின்றார் திருப்பந்தியை நடத்துகின்ற கடையாளிய புதியம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கையாக இருக்கிறது புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி யோசனாவிரி சொன்னார் பழைய உடன்படிக்கை ஆடு மாடு ரத்தத்தினால் உருவாக்கப்பட்டது இந்த புதிய உடன்படிக்கையானது என்னுடைய ரத்தத்தினால் உருவாக்கப்படுகின்றது அந்த பழைய உடன்படிக்கைக்குரிய உபதேசமானது மனுஷனை தவறி செய்ததால் தண்டித்து கொண்டு விடுகின்றது இந்த ரொத்தமானது மக்களை மீட்டெடுக்க வேண்டும் பொது உடன்படிக்கை உடன்படிக்கையின் ஊழியர்காரணமாக இருக்கிறோம் என்று அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் சந்தித்து விட்டார்கள் அவர்களை மறுபடியும் ஈர்ப்பிக்கும்படியாக யேசுநாதர் சிந்தி மதித்திருக்கிறபடியினால் அந்த மன்னத்தினால் மனிதனுக்கு கிடைக்கும் கூடிய உயிர்மீச்சை கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஊழியமாக இருக்கிறபடியால் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு எல்லாரும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் பத்தாவது வாசிக்கின்ற பொழுது இயங்குவே சிறு பரசுத்தாரியை வாசிக்கலாம் அந்த நாட்களுக்கு பிறந்து நாம் சிறுவேற்புத்தனோடு கூட செய்கின்ற புதிய உடம்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதில வைத்து அவருடைய இருதயத்தில் அவைகளை எழுதினேன் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர் என்னுடைய ஜனமாக இருப்பாள் என்று சொல்லி நான் சொன்னதை இங்கே பரிசுத்தாவிய எழுதுகிறார் அந்த நாட்களுக்கு பின்புமேல குடும்பத்தாரோடு கூட பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய உள்ளத்தில் வைத்து மனதிலே வைத்து அவருடைய இறுதியிலே அவைகள் எழுதுவேன் நான் அவர்களை தேவனாயிருப்பேன் அவர்கள் என்னுடைய ஜனமாக இருப்பார்கள் அது எதை காட்டினால் பரிசுத்தாவியாக என்னுடைய ஜீவனை நான் அவருடைய உள்ளத்திலே கொடுப்பேன் உலகிலை செலுகின்றது பதிந்து விடுகின்றது அவர்களுக்கு நான் தேவனாக இருப்பேன் அவள் ஜனமாக இருப்பாள் என்று இரண்டு குறிஞர் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வருஷத்துக்கு வசிக்கின்ற பொழுது நமக்குள்ளே தேவன் வாசமாக இருக்கிறபடினால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார் என்று செளி பசுத்த போதிலும் தேவனுடைய ஆலயங்களுக்கு விக்ரங்களுக்கு சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்களுடைய ஜனங்களாக இருக்கிறார் என்று தேவன் சொன்னபடி ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கு தேவனுடைய ஜீவனை பெற்றுக் கொண்டவராக இருக்கிறீர்கள் தேவன் உங்களுக்குள்ள வாசம் அனுகிறபடி நான் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் ஜீனுடைய ஆலயமானது விக்கிரகங்களோடு அபிசுவாசிகளோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி வந்த வாக்கியம் சொல்கின்றது அரிய குற்றப்படுத்திக் கொள்கின்றார்கள் அவளுக்கு ஊழியத்தை பற்றிய சபையைப் பற்றி கவலை குடும்பத்தை பற்றி தான் ஒரே கவலை தன்னுடைய பிள்ளைகளுக்கு மறந்து வேண்டும் புகைகளுக்கு வாழ் வேண்டும் அதற்கு எப்படி செய்து கொள்ளலாம் பணி தொடங்கப்பட்டதார்கள் ஜாதீர் கிடைத்தால் போதும் இப்படிதான் இங்கே கிறிஸ்தவ சமுதாயம் நடந்து கொண்டிருக்கின்றே தவிர இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது யாரும் நினைத்துக் கொள்ளவில்லை அதனால விசுவாசிகள் வாங்கி நம்ம எல்லாரும் கவனமாக நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு பழக்க வழக்கங்களும் கொடுக்கவாங்களே இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு ஏவருடைய ஜனங்களாகவே நாம் காணப்பட வேண்டும் அப்படி புறமான புதிய உடன்படிக்கை எழுதப்பட்டிருக்கின்றபடினால் நம் புதிய உடன்படிக்கைக்குரிய ஊழியத்தில்படினால் ஊர் குற்றம் போடக்கூடாது என்று சொல்லுகின்றார் சித்தமான நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே என்று ரகசியம்னநிலையுடையால் பதிவு செய்யப்படுவது என்று சொல்லி சொல்லுகின்றார் முடிவு செய்வதற்காக இந்த ஊழியர் உருவாகி இருக்கின்றபடியால் இந்த ஊழியம் குற்றப்படாதபடி ஒவ்வொரு மக்களும் காத்து கொள்ள வேண்டும் ஊழியர்கால விசேஷமாக காத்து நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றது கையாமார்கள் அழைக்கப்பட்டவர்கள் மாற்றம் அந்த ஊழியத்தில் வருகிறார்கள் வந்த பிறகு பின்னிட்டு பார்ப்பது கலப்பை மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பாடுக்கிற அனுபவமாக மாறிவிடாதபடி இந்த ஊழியம் எந்த வகையிலும் குற்றப்படுத்தப்படாது புது உடம்பு பழைய உடன்படிக்கையில மனிதனுக்கு கிடைக்கக்கூடாத ஒரு ரட்சிப்பை ஒரு மீட்பை இந்த புதிய உடன்படிக்கை ஊழியமானது கொடுக்கிறபடியால் ரத்தத்தினால் உருவாக்கப்பட்ட ஊழியமாக இருக்கின்றபடியால் தேவனுடைய ஆணையை மண்மக்களுடைய உள்ளத்திலே பணியவைக்கூடிய ஒரு ஊழியமாக இருக்கின்றபடியினால் இந்த ஊழியம் செய்கின்றவர்கள் ஊழியத்தில் பங்கு பெற்று இருக்கின்ற யாரும் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு காத்துக்கொள்ள கடமைப்பட்டது என்று பரிசுத்தாமி சொல்லுகின்றார் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது அப்படிப்பட்ட மகிமையுள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியர் எவ்வளவு அதிகம் மகிமையுள்ளதா இருக்கும் அருமை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதா இருந்தால் நிதி கொடுக்கும் அதிக மகிமையுள்ளதா இருக்குமே இப்படியாக இப்படியாக மனிமையப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மனிமைக்கு முன்பாக மனிமைப்பட்டதல்ல என்று பரிசுத்த பவுல் அந்த ஊழியம் இந்த ஊழியம் என்று ரெண்டு ஊழியத்தை பிரித்து காட்டுகின்றார் அந்த ஊழியம் ஓசையின் மூலமாக செய்த ஒரு ஊழியம் அது ஒரு பெரிய ஊழியம்தான் அந்த ஊழியமானது நான் எழுத்துக்களை எழுதி கல்கனிலே பதித்திருந்தேன் தவிர மக்களின் உள்ளத்தில் அது பதிவு செய்யப்படவில்லை மீறினார்கள் குழப்பம் உண்டாக்கினார்கள் பின்மாறினார்கள் எதிர்த்து நின்றார்கள் விக்கிரகாதார்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள் அப்படிப்பட்ட ஊழியம் செய்த மூசையுடைய முகத்திலே ஒளி பிரகாசித்தது அந்த மயி கண்கள்படி இஸ்ரோயல் மக்கள் எல்லாரும் நம்முடைய முகத்திலே முக்காடு போட்டுக் கொண்டார்களாம் ஆற்றிரி தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமழுதாக இருந்தால் மீள்கை கொடுக்கும் ஊழியம் அதிகம் மகிமழுதாக இருக்குமே இப்படியாக மையமப்பட்டிருந்த அந்த ஊழியர் இந்த ஊழியத்திற்கு முன்பாக இருக்கிற சிறந்த மயிமைக்கு முன்பாக மயமப்பட்டது அல்ல என்று சொல்லி அவர் இந்த ஊழியர் மனிதனை மரணத்திலிருந்து மீட்கக்கூடிய ஒரு ஊழியர் அது கொள்ளுகின்ற ஒரு ஊழியர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு என்று சொல்லி தண்டனை கொடுத்து நீர்வச்சியல கொலை செய்ய முடிக்கே தவிர மனுஷனை மீட்கிற ஊழியம் அல்ல இந்த ஊழியல்ல ரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கை செய்திருக்கின்ற இந்த ஊழியமாக இருக்கிறபடினால் அந்த ஒழிந்தபோதே மைதுள்ளதாக இருந்ததானால் நிலைத்து நிற்பது அதிக மகிழதாக இருக்குமே ஹலூயா இந்த ஊழியம் நிலைத்து நிற்கக்கூடிய ஊழியம் எதுவரைக்கும் தெரியுமா இயேசுநாதன் வருகை அநேக மொழியை செய்வார்கள் மைதானுடன் ஒழித்து போட்டு போகிறார்கள் நல்ல நஷ்டப்பட்டு விட்டால் ஜெய பெரிய கடத்திட்டு ஓடி போகிறார்கள் அப்படித்தான் பல மொழி அந்த ஆலோனே போல தேவரால் அழைக்கப்பட்ட ஆளு ஒரு கனமான மொழி தானாக ஏற்படுகிறதில்லை இந்த நிலை ஊழியமானது அதிக மகிழ் உள்ளதாக இருக்க போகிறது என்று பரிசுத்தாதி அவர் சொல்லுகின்றார் வேலை அங்கு ஒளிந்து போதிலும் பிரதாசித்து அதை நேரம் பார்க்கக்கூடாத முக்காடுத்துக் கொள்ளும் என்று சொன்னது என்றால் அதை மகிழ்வு மூன்றாம் அதிகாரம் என்று வெளியங்கிறது அது மையினால் ஆவியினாலும் கற்பய பலைகளால் அல்ல இருதயங்களாகிய சதையான பலைகளால் எழுதப்பட்டிருக்கிறது நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாக இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம் எங்களால் ஏதாகும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாக இருக்கிறது உடன்படிக்கை ஊழியக்காரா இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உலக ஆக்கினார் அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாகாமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது எழுத்து கொள்கிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது ஆறாம் அதிகாரம் ஒன்ற ஆலோசனை முதல் இந்த ஊழியர்கள் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடம் உண்டாக்காமல் எங்கள் எவ்விதத்தினாலும் எங்களை தேவ ஊழியக்காரனாக விளங்கப்படுகிறோம் என்று சிறிய போர்சனாகியவர் சத்தப்போலி சொல்லுகின்றார் இந்த ஊழியும் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடம் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலும் எங்களை தேவ ஊழியக்காரர்களாக விளங்கப்படுகிறோம் மிகுந்த பொறுமையிலும் ஒத்தனங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கங்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கழகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சமந்தத்திலும் தயவிலும் பரிசுத்தாவிலும் மாயமற்ற அங்கிலும் சத்தியவசனத்திலும் இனிய பலத்திலும் உதியாகி மலர்ந்து இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவெனத்திலும் உற்கீழ்த்தியிலும் நற்கீழ்த்தியிலும் எத்தர் என்னப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாத என்னப்பட்டாலும் நன்றாய அறியப்பட்டவர்களாகவும் சாகரங்கள் எண்ணப்பட்டாலும் உயிரிழக்கிறவர்களாகவும் கண்டிக்கிற என்னப்பட்டாலும் கொல்லப்படாதும் துக்கப்படுகிற என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தனித்திரம் என்னப்பட்டாலும் அநீகரி ஐஸ்வர்யானங்களாக்குவதாகவும் ஒன்றும் இல்லாத என்னப்பட்டாலும் சகலத்தின் முடிவுகளாகவும் எங்களை விளங்கப்படுகிறோம் இந்த ஊழியத்தை செயல் வழக்கைப் போடப்பட்டதான நெருக்கங்கள் உபத்திரங்கள் இல்லாமகள் இயலாமைகள் நிந்தைகள் அவமானங்கள் குறைசுறை நிமிச்சங்கள் எல்லாமே வந்து கொண்டிருந்த போதிலும் நாம் எதிலும் இனிதமாக நிலைத்து நிற்கிறோம் என்று சொல்லுகின்ற புக்கப்படுதல் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறதாகவும் தரித்திரம் எனப்பட்டாலும் அனைவரும் ஐஸ்வரியாக்கிறதாகவும் ஒன்றுமே இல்லாத எண்ணப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாக விளங்கப்படுகிறது மகிழ்க வேண்டும் என்பதற்காக புகழ வேண்டும் என்பதற்காக வருகின்ற ஊழியமாக இது செய்கின்ற இது இறைவனுடைய ஊழியர்களை தோன் நிந்தைகள் அவமானங்கள் பாடுகள் கல்லறிகள் சலச்சாலைகள் சக்கரவரிகள் பசிகள் நிர்வாகங்கள் நாசமோசங்கள் பட்டயங்கள் எல்லாமே வந்துவிட்ட கிருஷ்ணருடைய அன்பை வீட்டின் நீ புரிக்க மாட்டான் என்று ஒரு ஊழியம் ஆலோலியம் ஆலோலியம் இந்த ஊழியத்தில் நம்ம யாரும் பங்கு பெற்று இருக்கின்றால் இந்த ஊழியத்தில் பங்கு பெறுவதை யாதவுமே இப்படிப்பட்ட மனநிலை உடையவே காணப்பட வேண்டும் என்று பரசுத்தாமி சொல்லுகின்ற குறைவுகள் வரும் இல்லாமிகள் வரும் ஏலாமிகள் வரும் நம்மை பலர் தரித்திரக்காரர்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆனாலும் இல்லாச்சிய உடையவர்கள் போல இருக்க வேண்டுமா தரித்திரக்காரன் அநேகரை ஐஸ்வரியாக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமா பொறுமையிலும் சாந்தத்திலும் நீடி அன்பிலும் இனிதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரசுத்தாமி என்று சொல்லுகின்ற புரியபாலு தேவ்தனமே இது தேவன் கொடுத்திருக்கிற ஊழியமான எழுதிய ஜனங்களை மீட்கக்கூடிய ஒரு ஊழியமாக இருக்கின்றபடியால் இது நிலைத்த இருக்கிற ஒரு ஊழியமாக இருக்கிறபடினால் தேவல் தனங்கள் இந்த ஊழியத்தை கொடுத்த மேன்மைகளை சரியாக மதித்து எல்லாவற்றிலும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆகிய நபர் சொல்லுகின்றார் இப்படி நாம் இருக்கிறதே அது எலும்பில்லாத நாக்கு எதையும் பேச அப்படி எதையும் பேசுவதற்கு யாரும் விரும்பிவிடாது நாமத்திற்கு மயிக்கு ஊழியத்திற்கு குற்றச்சாட்டுகள் உருவாகமானால் பொறுப்பு நமக்கு உண்டு என்பதை ஆசைப்படுகின்றோம் அதனால ஒவ்வொருவரும் குற்றம் தமிழாக நடந்து கொள்வது நல்லது என்று ஆவிய நிறுத்தி சொல்லுகின்றார் அடுத்தபடியாக இந்த ஊழியத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிற உபதேசம் இருக்கின்றதே இது மனிதனை தேவனை போல மாற்றுகின்ற உபதேசம் என்று பரிசுத்த ஒரு சிவில் சசங்க பிரசிக்கப்படுகிற கூட்டம் சேர்க்கப்படுகின்றது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறார் இவர்களிடம் இருப்பார்கள் இருக்க முடியாது ஏன் மாற்றம் தான் கிடைக்கின்றது அவர் இந்த ஊழியம் அப்படி அல்ல என்று போலீதும் அகற்றல் என்ற ரெண்டு குறுந்திய நாலாம் அதிகாரம் தாங்கள் அதை உருவாசிக்கலாம் ஒல கிறிஸ்துவின் மகிமையான ஒளிசமாகி அவர்களுக்கு பிரகாசமாக மனதை குருடாக்கினோம் என்று சிறிய பயில் எழுதுகின்றார் தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி திருவந்தபடி வார்த்தையினாத எல்லாரும் உண்டாக்கி இருக்கிறார் விட்டு மாட்ட மறுபடியும் தேவ சாயலாக கொண்டுவர வேண்டும் என்பதற்காக தேடும் துணிச்சபையின் மூலமாக தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஊழியமாக இருக்கிறபடினால கிறிசுவின் சுயசேஷமானது அங்கே சாயலாக இருக்கிற சுயசேஷத்தின் ஒழியானது அமீசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இறந்தபடிக்கு குரடாக இருந்தது அந்த கண்கள் இப்படி தரக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நன்றாக புரிந்து கொள்ளும் பெரிய சரப்பினர் தெரியுமா கண்களை தரக்குகிற ஒரு ஊழியம் அதை குறித்து அப்போது அங்க அவர் ஊழியத்தை அழைக்கின்ற பொழுது இருதமாக சொன்னதாக வாசிக்கலாம் அப்போ சில பணிகள் தேதி காலம் பழனியாளர் முன்னெட்டத்தை வாசிப்போம் அந்நிய ஜனதாவிடத்திலிருந்தும் விடுதலை ஆக்கி அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவம் அன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்ட சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவள் ஏழை விட்டு ஒளிநடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு ஏழு இடத்துக்கு திரும்ப படிக்கு நீ என்னுடைய கண்களை திறக்கும் பொறுட்டு இப்பொழுது உன் இருடத்துக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லுகிற அப்போசனை பார்த்து ஆண்டு சொல்லுகிறாய் ஈசுநாதரை பற்றி பிரசங்கிக்கிறவர்கள் அற்புதம் நடப்பிக்க வேண்டிய கூட்டம் இதை பெருமை கொண்டே போகின்றது மக்களும் ஏனென மக்கள் கிறிஸ்துவ எப்படி இருக்கணும் தெரியுமா இவன் ஜனதாரிடத்திலும் அந்நிய ஜனதாரிடத்திலும் விடுதலையாக்கி அவன் விடுதலை பெற்றவனாக சமுதாயத்திலிருந்து சாதியிலிருந்து சொந்தத்திலிருந்து திறமைய விடுதலை பெற்றவனாகவும் காணப்பட வேண்டும் இப்பொழுது அவர்கள் என்னை பெற்ற விசுவாசத்தினாலே பாவமளிப்பையும் பரசுத்தமாக்கப்பட்டு சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக விட்டு ஒளிநடத்துக்கும் சாக்காளுடைய அதிகாரத்தை விட்டு தேவையிடத்துக்கு திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் இப்பொழுதுக்கு அனுப்புவதே தேவனி ஊழியர்களை அனுப்புவது எதற்கு தெரியுமா குரட்டாட்டமாக இருக்கின்ற மக்களுக்கு கண்களை திறப்பதற்கு குரடலுக்கு கூடல் வழிகாட்டினால் இருவரும் எங்கு குளியாக சொல்ல விழு நாங்கள் தான் சொல்வார்கள் கூட அவன் பார்க்க முடியாம இருக்கிறான் தேவைகளையும் காண முடியாமல் இருக்கிறான் அப்படி கண்களை சிறக்கும் முடியாத அலுவலியம் இந்த மொழியும் திட்டப்பட்டு போகாதபடிக்கு நாளும் தேவை மொழி காலமாக வழங்கப்படுகிறோம் எந்தபடி சொல்லு ரெண்டு பேருந்து ஐந்தாம் அதிகாறு வாசிக்கின்ற பொழுது மனிதன் உலகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பண்டதாரியாக இருந்தாலும் பயில் செடி படித்திருந்தாலும் இருந்தாலும் இருக்கின்ற நடந்து கொள்ளவே போகிறது பழையாடுப்பான் கேட்டா சொல்லுவார் அழைப்படைப்படுவார் உலகத்திற்கிற வரைக்கும் உலகத்தோடு தான் இருக்க முடியும் அப்படி எல்லாம் பூர்ணமாக ஆயிட முடியாது என்றான்னு எல்லாரும் சொல்லுகிறார்கள் அப்படி என கண்டா திறப்பதற்கு ஆட்கள் இல்லை என்று சொன்னிருக்கின்றோம் அதனால நீங்க பயந்து சொல்லும்போது புதிதாயினே அவங்களுக்கெல்லாம் ஒளிந்து போனது கேட்டதா கண்களும் திறக்கப்படவில்லை எப்படி இருக்க வேண்டும் என்று கண்டுகொள்ள முடியவில்லை அப்படிப்பட்ட மக்களை அவர்களை காண முடியவில்லை ஆளுநர் உலகத்தில் நீதிமன்ற்கள் கிடையாது எல்லாரும் பாதிகள் தேவமை ஏற்றுப்போறாள் என்று கண்கள் திறக்கப்படவில்லை என்று சொல்ல வேண்டிய கண்களை திறக்கும்படிக்கு நான் அவர்களுக்கு அனுப்பி பெற்றுக் கொள்ளும்படியாக பரிசுத்தமாக்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை அவர்கள் பங்கு பெற்றுக் கொள்ளும்படியாக நீரிழி விட்டு வெளிச்சத்திருமத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தில் அவள் திரும்பும்படியாக கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிருந்தார் பாவ மன்னிப்பு பெற்றுக் கொண்டிருக்கும் போதில் அவன் கண்ணு திறக்கப்படுதுமா பாவியாக இருக்கு அழுக்காக இருக்கிறேன் என்று உணராந்தவரிலே அவன் பாவ மன்னிப்பு வேண்டும் என்று கேட்க மாட்டான் பெற்றாச்சு பாவ் மன்னிப்பு அவர்கள மன்னிச்சிக்காக உள்ள பாவம் எடுக்கிற எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட கண்ணே திறக்கப்பட்டது தெரியும் விவசாயத்திற்கு தென்சா சொல்லிக் கொண்டு இருந்தார் அது பரமாவூராஜ்யத்தில் உள்ள காட்சிகளை காணும்போது கண் திறந்த பொழுது ஐயோ நான் அசுத்தம் உதவி மனுஷன் அசுத்தகுதன மனிதன் மத்திய வாசம் அணுகிறேனே என்று சொன்னார் என்று ஏசாயிருஷ்ண ஆராய்ச்சி அதிகாரத்தில் வாசிக்கலாம் உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டு ஒரு உயரும் ஒழுங்குமான சிந்தாசனத்தில் விட்டிருக்க கண்டு ஒரு வருஷத்தின் முன்புதான் தீவாளி நிறைந்திருந்தது சேராமருக்கு மேலாக நின்றார்கள் தந்தன் கால்களை மூடி ரெண்டு சட்டைகளால் பறந்து இருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் அப்பொழுதான் ஐயோ அமமானே அசுத்த உதவ உள்ள மனுஷன் அசுத்த உதவியுள்ள ஜனவரி நட்சமா இருக்கிறேன் சேனலிங்கத்தினாகி ராஜாவியன் கண்கள் கண்டதே ஹலோ அதற்கு முன் அவர் திருக்க தர்சுதான் அது என்ன செய்ய தெரியுமா ஆண்டவரை கண்கள் காணவில்லை கண் குருடாகவே யாவைக்குரிய கண்கள் குருடாக இருந்தது அதுபோல் இருக்க தரிசுகள் போக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்கள் மூலமாக யாருடைய கண்ணாக திறக்கப்பட்டிருக்கிறதா அது வரலாறு கண்டிதமாக பரிசுத்தமடைந்த அடைகிறோம் எச்சரிக்கால் அது இல்லாத ஒரு காரியம் கருத்து கொண்டிருந்தால் புது சிகிச்சையாக இருக்கிறான் வளைவுகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின எல்லாம் கொதிதாயின கிரிஸ்துவின் சாயலாக இருக்கின்ற மகிமியின் ஒளியானது அவர்களுக்கு பிரகாசமாயிரமணிக்கு பிரபஞ்சத்தின் பெருடைய மனவை குருடாக்கினான் என்று இருக்கின்றது போல அந்த இருவிலிருந்து வடிச்ச திரத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு கேவலிடத்துக்கு திரும்பும் படிக்கு நீ என்னுடைய கண்களை திறக்கும்படியை கடந்து வா என்று அப்போ சொல்லி அழைக்கிறார் பிரியமான திருமஞ்சானே பிரேவனுடைய ஊழியம் என்று சொன்னது மனிதனுடைய கண்களை தரக்கின்ற ஒரு ஊழியர் மனிதனை விடுவிக்கிற ஒரு ஊழியர் ஒன்றாக கலந்து விடுகின்ற ஒரு ஊழியர் அது எப்பொழுது நடக்கிறது என்றால் கலாத்தியர் மூன்றாம் மனுஷாரம் இருபத்தி ஏழாம் வாசிக்கின்ற பொழுது எல்லா இடத்திலும் ஒழுங்கு ஞானசாமி கொடுக்கிறார்கள் சீயசுரன் கூட பருவம் நடந்து ஞானசாமி ஒன்று வைத்திருக்கிறார்கள் பெரியாக்களை வந்து அவங்களுக்கு தெளிக்கிற அவளை முக்கி விடலாம் என்று என்ன நடக்க வேண்டும் தெரியுமா உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனுஷன் தேவனை அறிய முடியாதபடி குரூடனாக இருக்கிற மனுஷன் தேவனோடு ஐக்கியமில்லாது இருக்கிற ஒரு மனுஷன் கிறிஸ்துக்குள்ளாக கடந்து வரக்கூடிய ஒரு வேலைதான் ஞானம் என்று ஏனெனில் உள்ளான கிறிஸ்துவை கிறிஸ்துவை தரித்துக்கொண்டீர்களே ஹலே கிறிஸ்து சாயலில் அடைந்து கொண்டீர்களே என்று சொல்லப்பட்ட படத்து களத்தில் தரித்துக் கொள்வதல்ல அவன் இப்போது உள்ளாக வந்து விடுகின்றார் பிரித்து வைத்திருந்தாம் அதிகார உண்டாவது பிடிவாசிக்கலாம் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவில் உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செய்ய விடாமல் மனுஷனுடைய முகத்தை மறைத்தது பாவம் போது கழுவப்படுகின்ற மூழ்கை ஞான ஸ்டாணம் கொடுக்க வேண்டும் என்பது சாத்தாவிட்டு தெரியும் மூழ்கை ஞானத்திலே பாவ மன்னிப்பு கிடைக்காமல் ஆக்கிவிட்டோம் என்றால் எத்தனை தடவை மொழிகினாலும் பாவங்களாக பாதிகளுக்கு தேவன் செய்மாட்டார் இறுதியில் சுத்தமாக போவதில்லை கண்கள் திறக்கப்படவில்லை கருத்தருடைய வகைகளில் சேர்க்கப்பட மாட்டார் என்பது சாத்தா எனக்கு தெரியும் தேர்ந்தபடி ஊழியர்களுக்கு அந்த கொடுத்து கண்களை திறக்கும்படியாக பாவமளிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக இருளின் அதிகாரத்திலிருந்து பிரிச்சத்தனத்தின் மறுபடியாக சாசனம் பிடியிலிருந்து ஏனதுக்கு ஒருபடியாக பரிசுத்தமாக்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை பந்து பெற்றுக் கொள்ளும்படியாக ஒரு மரக்கண்களை திறப்பது ஞானசானத்தின் போது இந்த செல்வம் அவள் கிறிஸ்தான் ஒன்றாக கலந்து விடுகிறார்கள் புது சிற்சியாக ஆகிவிடுகிறான் என்று பரிசுத்த ஆகியாரை எழுதி வைத்திருக்கிறார் கிறிஸ்து கொண்டிருந்தால் புது சிற்சியாக இருக்கிறான் பழமைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின ஆகினால் தேவ ஜனமே ஜனங்களுடைய மனசை கூடாக்கி வைத்திருக்கிற தேவ சாய அடைந்து கொள்ளாத செய்தால் அனுப்பதை செய்தாலும் தேவ சாயல் அடைய முடியாத மனது கூடாக்கப்பட்டிருக்கிறபடினால் அந்த கண்களை தடுப்பதற்கு தேவையுடைய மனதில் அவசியம் என்பது சொல்லிருந்தது கண் திறக்கப்பட்டவர்கள் பார்த்திருந்தான் தெய்வீகம் தெரியும் தேவனுடைய சித்தம் தெரியும் தேவரை பார்க்க முடியும் அவர்கள் தான் தேவனைப் பற்றி சொன்னார்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறது உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறேன் ஆகினால் நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியமாக வேண்டும் என்று சொல்லி அப்போ சாய்ப்பு யோகான் எழுதுகின்றார் பிரியமான தேவ ஜனவே அப்படி சொல்ல என்று கேட்க இல்லை தெரியும் அவங்களுக்கு நல்லா தெரியும் தங்கியாவூர் இடத்துக்கு போனேன் வந்தா எங்களை பாருங்க என்றுதான் சொல்வார்கள் அது தேவனால் அனுப்பப்படுற சொல்ல மாட்டான் அதற்காக இருக்கிற தரக்கும்படி சேர்ப்பதற்கு அனுப்பியிருக்கிறபடி எங்களுடைய ஐக்கியமாக அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தில் தேவனோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஊழியம் குற்றப்பட்டு போகாதபடி எல்லாத்திலும் தேவ ஜனங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பது அறிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறான் ஒம்னிரண்டு தகுதியில் உள்ள பரிசுத்தவான சுதந்திரத்தில் பங்கெடுவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கிரியவரும் அந்த நம்மை விடுதலையாக்கி இருளின் அதிகாரத்தின் நம்மை விடுதலையாக்கி ராஜ்யத்துக்கு நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமார் ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாயிருக்கிற பிதாவை சோத்தரிக்கிறோம் ஒளியுள்ளவர் சுத்த சுதந்திரத்திலே பண்ணிடுவதற்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக்கிறவரும் இருளின் அதிகாரத்தின் விடுதலையாக்கி தமது அன்பின் குமார் ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமா பிதாவை சோத்தரிக்கிற பிதாவானவர் மிதமாக இயேசு கரிசின் மூலமாக இந்த ஊழியத்தை ஆரம்பித்து அவர் ரத்தத்தினால கிடைக்கிற பாவ பணிப்பாகி மீட்பு மரமக்களுக்கு கொடுத்துள்ள பங்களின் அதிகாரத்தின் அதிகாரத்தின் பாலத்தினுடைய வல்லமேந்தவர்களை விடுதலையாக்கி இதுவாய் பரிசுத்தமாக்க வேண்டு சுதந்திரத்தை பங்களி செய்திருக்கின்ற படினால் நாம் புதாராகி சோத்தரிக்கிறோம் என்று சொல்லுகிறார் அருமையான தேவையான ஆவியக்குரிய நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை உணர்ந்ததாக இந்த ஊழியர் பெற்றப்படாதபடிக்கு எல்லாவற்றிலும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆபி அனைவர் சொல்கிறார் ஒன்றிய ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது போச வாங்கி வருஷத்தை பயன் செல்லும்போது ஊக்காரர்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமா உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டுமா எப்படி இருக்கிறார் என்று மக்களுக்கு தெரியும் பெங்களூருக்கு சென்றிருந்த பொழுது அங்கு ஒரு லேண்ட் புரோக்கர் அதாவது ஒரு ஏரியாவிலே இருபது முப்பது ஏக்கர் பிளாட் வாங்குவார் மேக்சிமம் கிறிஸ்தவங்களுக்கு எல்லாம் வீடு கொடுப்பார் அங்க அவங்க என்ன பண்ணிட்டு ஏமாற்ற மாட்டாங்க கொடுத்துட்டு அங்க ஒரு பிளாட்டே இருந்தோம் ஒரு தேவாலயத்துக்காக ஒதுக்கி தேவாலயமையை கட்டி கொடுத்து விடுவார் அவருக்கு ஒரு ஆசை அடிப்பா நகரத்தை உண்டாக்கி அப்படி நம்ம விசுவாசிய பிளாட்ல ஒரு பிளாட் வாங்கியிருக்கிறார் இன்னொருவருக்கு இந்த பிளாட் வாங்கும்படியாக நாங்கள் கடந்து சென்றபொழுது அவர் சில காரியங்களில் பேசிக் கொண்டே இருந்தார் இன்று இருக்கிற ஊழியர்கவலை சில நாட்களுக்குள்ளாக மக்களை அடித்து துரத்துவார்கள் உயிரிழந்த ஊருக்கு வரக்கூடாது இன்னொரு வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு துறக்கக்கூடிய நாட்கள் சீக்கிரமாக வரும் வெளியரங்கமாக இருக்கணும் பேசிக் கொண்டே வந்தார் மிக கவலையாக இருந்தது அருமையான தேவ ஜனமே தேவன் ஒரு மனுஷன் ஊழியத்துக்கு அழைத்திருக்கின்ற பொழுது அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று போனடியார்கள் என்னை பயன்படுத்துகிற நம்முடைய கருத்தினால் இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்ற எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினால் அவரை சோத்தரிக்கிறேன் ஹலோ அவருக்கும் பணம் தேவையாக இருந்தது அவருக்கு வீடு வாசல் தேவையாக இருந்தது அவருக்கு ஒரு குடும்பம் தேவையாக இருந்தது அதெல்லாம் அவர் செய்திருக்க முடியும் அவர்களை செய்யவில்லை என் அழைத்திருந்தபடி சேவை செய்யும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அழைத்திருக்கிறபடி நான் என் அழைத்தவரனை உண்மையுள்ளவன் என்று கண்டிருந்த குரானத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறபடிதான் நான் அவரை சேர்த்திருக்கிறேன் புரியமான தேவச்சானமே தேவனுடைய மூலிகாரி செல்கின்றன தேவனுடைய பாடலில் குற்றமற்றவனாக உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் மகாபடி ஒரு தேவனுடைய புதிய உடன்படிக்கையின் ஊழியம் இந்த ஊழியர்கள் குற்றப்படுத்தப்படுமா தேவையான திட்டமே உடைந்து போனால் தேவ ஜனங்களும் ஊழியர்களும் விதமாக தங்களை காத்துக்கொண்டு ஊழியம் என்று சொல்லுகிற கடவுளுக்கு அகற்ற ஒரு தியாகம் ஒரு வேலை கண் போய் கண்ணெல்லாம் பரிசீலனை பண்ண முடியுமா முடியாது சில பழம் டாக்டர் என்ன பண்ணாலும் தெரியுமா கோயம்புத்தூர்ல அவருக்கு ஒரு பல்லு சூத்த ஆயிடுச்சு ஒரு டாக்டர் போய் பல்லு கொடுங்க போடுகிறாரு நண்பனத்தில் பேசி விட்டு பல்லுக்கு ஊசியெல்லாம் போட்டு மறக்க வச்சுட்டு அடுத்த பல்லு குரடு விழுந்துச்சு அப்ப இவர் சொல்லி இருக்கிறாரு சார் அடுத்த பல்லு பிடிக்கிறாங்க சார் சும்மா இருக்கு சார் எனக்கு படிச்சு கொடுக்காதீங்க பல்லு எல்லாம் சரியாதான் செய்வோம் அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்த நண்பனத்துல பேசிக்கொண்டு இவரு சூத்தா பல்லு இல்லாத அடுத்த பொருள் பிடிக்க எடுத்துட்டாரு போது அடுத்த பண்ண வேண்டாம் யோசியாவை பிடிச்ச விடுறேன் எல்லா பண்ணையும் யோசியாவும் நஷ்டம் எனக்கு தானே அதனால என்ன சொன்ன தெரியுமா யார் யாருக்கு எந்தெந்த உத்தியும் கொடுத்து சரியான செய்யாது போனால் உடன்படிக்கையுடைய ஊழியர் இவ உண்மையுள்ளவன் என்று கண்ட உக்கிரத்தில ஒப்பு கொடுத்தார் யார் எப்படி போறாங்க எனக்கு உண்மை கடமை பார்க்கக்கூடாது மக்கள் யாரும் அப்படித்தான் போறாங்க கடவுளை வர மாட்டார் உண்மையில் அவருடைய கூட்டத்தில் உராசிர கொள்ளைக்கார கொண்ட திரையர் வருவாரானால் அவர் இந்த விளையாட்டில் ஒரு ஊழியத்தை உருவாக்கி இருக்க முடியாது என்பது சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றன சொல்லிக்கொண்டு ஊழித்து ஆரம்பித்து அந்த ஊழியர் நிறைவேறி முடிந்த பிறகு பல பல சபைகளாக மதங்களாக கிறிஸ்தவனும் பிரிந்து பிரிந்து பிரிந்து இப்போ இந்த கடைசி காலத்திலே தேவின்ற திருச்சியில் உருவாக்கி இருக்கின்றது எந்த புனிவுடன் படிக்கிற ஊழியமாக இருக்கிறது சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் கண்களை திறக்குகிற மூடியா எவ்வளவு பெரிய கொடிய பாதி ஆந்தாலும் உணர்வு நடைபெறும் பெரிய ஐயத்தி இருக்கிறேனே உடலை பெற்றுக் கொடுத்து செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கட்ட உடனே ஆலோசனை பெற்றுக் கொள்கிறான் உடனே கைப்படினா கோடனுக்கு ஆலோசனை செய்யக்கொண்டிருக்கா சார் அவர்கள் இடமே தெரியும் தம்பி யாரே போட ஆரம்பிச்சோம்னா அதே புதுசாக போறது நம்ம முடிவுல பயமா இருக்கு ஏன்னா விரும்புகிறது அறிக்கிட்டு வருவான் என்று இப்பொழுது கண் திறக்கப்படாத முடியாலே அவரது சொல்லுவதை புரிந்து கொள்ள முடிகிறது இல்லை இருளின் அதிகாரத்திலிருந்து விளைச்சத்துவத்தில் ஒளி நடத்தி வருவதற்கு முடியாது இருப்பதற்கு ஆரம்பம் என்ன தெரியுமா ஆலோசனை ஏற்றுக்கொள்ளாத நமக்கு ஒரு கருத்தர் கேட்கும்படியாக மனுக்கண்களை திறந்தபடி சொமாக ஊழிய காரணம் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டுமா இந்த ஊழிய குற்றப்படாதபடிக்கு காக்கப்பட வேண்டும் பொது உடன்படிக்கையின் ஊழியர் பழைய உடன்படிக்கையினாலும் பெற்றுக்கொள்ள முடியாத பாவமதி பாதி புதிய உடன்படிக்கையின் மூலமாக மனு குணத்து நான் கொடுக்கிறார் எவ்வளவு பெரிய மேன்மை என்பது நன்றாக உணர்ந்து ஜீவிக்க வேண்டும் என்று மத்தியில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றன எந்த மதத்தவரும் எந்த மதக்கர்த்தாக்களும் சொல்ல முடியாது பதத்தின் இந்த மனுஷனும் உடையாக்க சொல்லி கேசியர்களும் முடியாதுட்டு தான் சொல்லிக் கொண்டு போகிறார் எந்த யோசிக்க முடியாத பிறகு குருவையாரு நிறைய பேர் சந்திப்போம் பேசும்போது வசனங்க எல்லாம் கேட்பார்கள் பாஸ் இப்படி எல்லாம் வசன் நீங்க பிடிச்சத பாசியங்களுக்கு நல்லா தெரியும் எடுக்கணும் பரதவா பிழைப்பு போடுமே இங்கே பிள்ளைகளுக்கு இலவசமான படிப்பு உத்தியோகங்கள் வஞ்சம் கொடுக்காதபடி மேல பிரமோஷன் எல்லாமே குடும்பத்துக்கு கிடைக்கிறது இயேசு மாதிரியே ஆராதிக்கலாம் அதனால பொருளோகம் அது பறவை பார்த்துக் கொள்ளலாம் போவாங்க அப்படித்தான் எல்லாரும் இருக்கிறார்கள் இது அந்த அல்ல என்பது அறிவித்துக் கொள்கிறேன் கூடலாக இருந்த நம்முடைய விடுதலை பெற்று பர்லகன் செல்லப்போ உணர்வு போகணும் நமக்கு வந்திருக்கிறது எதனால தெரியுமா கண்கள் திறக்கப்பட்டபடி நான் என்பதை அறிவித்துக் கொள்கிறது ஆலோலு இந்த ஊழியரும் ஒப்பிரமாக்கக்கூடிய ஒரு மனுஷனை விட்டு பிரிந்திருக்க கடவுளை விட்டு பிரிந்திருக்கிறது மனுஷனை கடவுள்களை ஒப்புதவாக்கக்கூடிய ஒரு ஊழியமாம் கடவுளுக்கு பகஞ்சதாக மனுஷன் மாறிவிட்டான் எப்படி சேர வேண்டும் என்று அறிய முடியாது அழுது ஜபித்தும் என்று அழுது ஜபித்தால் போகலாம் என்றுதான் என்ன சொன்னார்கள் வழி தெரியாத ஒப்புறவாக வேண்டும் என்று பதினெட்டாவது வாசிக்கின்ற பொழுது தேவனால் ஒப்புரவாக்கி நம்மை தமிழோடு ஒப்புரவாக்கி ஊழியத்தை ஒப்புரவாக்குதலில் ஊழியத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும் சொல்லுகிறார் ஏசுகிரிசுவை கொண்டு ஏசுகிரிசை பரிசீலித்து விட்டபடினாலே மனுஷன் மீது பிளவு வாங்கினவருக்கு ஒரு ஒப்புரவாக ஒரு இறக்கம் ஒரு அன்பு உண்டாகிவிட்டது மட்டும் மனுஷன் இருந்து கொண்டிருக்கிறான் அது எப்படி என்று சொன்னால் அந்த ஒப்பரவாக ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார் புதியமான தேவச்சாதமே அந்த ஒப்புரமாக எப்படி என்கிற உபதேசத்தை எங்களுக்கு அடுத்தவாசிகள் என் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதல் உபதேசத்தை எங்கிடத்தில் ஒப்புவித்தார் என்னவெனியில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துக்குள் அவர்களை தான் ஒரவா உபதேசத்தை நடத்த ஒப்புவித்தார் ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோடு ஒப்புர என்று கிறிஸ்துவ உங்களை வேண்டிக் கொள்கிறோம் நாங்கள் இருந்து அம்பாசிடர் அவருக்கு அவருடைய சாணத்தலை ஸ்தானாதிபதிகளாக இருந்து கிறிஸ்துவோடு ஒப்புறமாக வேண்டும் என்று போனால் காணிக்கை போடுவாங்க இந்த உப்புரவாக உபதேசம் தரப்பட்டிருக்கிறது என்பதை உங்கள் மக்களை சொல்லிக் கொண்டு ஆசைப்படுத்துகிறோம் புரியமான தேவஜானமே புதிய சபைய கருத்தில் வெளிப்பெயர் மனுஷனை தேவினர்களோடு உரவாக்குவதற்காக மனிதன் தேவை சாலை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஊழியர் நிலைத்திருந்து அந்த நேரில் சேர்க்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ஒப்பரவாகி பறமுகத்துறை சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட நாற்பத்தி ஆண்டுகள் ஆகின்றது இந்த சேவை அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றது சிலர் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒரு ஊழியத்தின் சிவாந்த பிற போட்டு போடுவாங்க ஆட்டோ அது யாரோ இரண்டாவது போடுவாங்க இப்படித்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர இப்படி ஒரே ஊழியமாக ஒரே தலைவனுக்களாக ஒரே உபதேசமாக கட்டொழிம ஜனங்களை தேவரோடு ஒப்புரவாக்கி தேவ காண செய்து கொண்டிருக்கிற ஒரு ஊழியத்துல வந்திருக்கிறபடினால் எந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு எல்லாரும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுவார் நம்மளத்திலே குற்றங்களை காணும்பொழுது பிற தங்களை குற்றங்களை மாற்றிக்கொள்வதற்கு வருவது இயலாத ஒரு காரியம் குற்றமற்றவர்களாக பரிசுத்தம் அந்த பரிசுத்தம் என்ற சுதந்திரத்தை பங்கடையக்கூடிய மக்களாக இருபது வந்து வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை மற்றவர்கள் காணும்படியாக அவர் மாற்றி